வணக்கம் ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உலக வர்த்தக மன்றத்தின் அமைச்சரவை கூட்டமானது பியூனர் சயர்ஸ் என்னிடத்தில் நடைபெற்றது இரண்டு சர்வதேச கால்பந்து போட்டியில் இந்தியாவின் சார்பாக அதிக கோல்களை அடித்தவர் சுனில் சேத்ரி என்பவர் ஆவார் மூன்று நிதி ஆயோக்கின் ஒட்டுமொத்த நீர் மேலாண்மை பட்டியலின்படி குஜராத் மாநிலம் கொண்ட நான்கு பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை தடுப்பதற்கான தினமாக ஒவ்வொரு ஆண்டும் மாதம் பதினேழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவில் எந்த மத்திய அமைச்சகம் சூரிய ஒளி சக்கர திட்டத்தை தொடங்க உள்ளது இரண்டு ராணி வகை அண்ணாசி பழத்திற்கு எந்த மாநிலத்தின் அம்மாநில படமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று தானாக மடங்கிவிடக்கூடிய மருத்துவ ஊசிகளை அனைத்து மருத்துவ பயன்பாட்டுகளுக்கும் பயன்படுத்த உள்ள முதல் இந்திய மாநிலம் எது நான்கு உலக பெருங்கடல்கள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி